மேல உள்ளாகும் தர்மத்தை உன் குடும்பத்தாரிடமிருந்து ஆரம்பிப்பீராக தர்மத்தில் சிறந்தது தேவைக்கு போக மீதி உள்ளவைதான் பேணுதலாக இருக்க விரும்பினால் அல்லாஹ் அவனை பேணுதல் ஒருவன் பிறர் தேவையில்லாது வாழ விரும்பினால் பிறர் தேவையற்றவனாக அவனை அல்லாஹ் ஆக்குவான் என்று நபி சொல்லாஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு இரண்டு ஏழு